வருடத்தில் கடைசி பரிசு தாரா நிலையம் கலந்து கொண்டு கற்பல் தரக்கூடிய ஆசீர்வாதிகளும் கிடைக்கப்பட்டவனாக இருக்கின்றன இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து உங்கள் வருடத்தில் இறுதி வரையிலும் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலகம் மடிந்து மறைந்து போயிருப்பது அதிகமான மரண இரளின் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு மறுபடியும் மகிழ்ச்சியோடு வருஷத்தின் இருந்து காணும்படியான கழிவுறை செய்வதற்காக ஆண்டவர்களுக்கு அரசாங்கத்தை ஆதிவு சொல்வது போல இப்படியே பரிசுத்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாக இருந்து வல்லமையும் உடைய மகிழ் மீது கண்டெய்னி சொல்லி இருக்கின்றபடி இந்த நாளிலே அப்படிப்பட்ட நல்ல கருதெல்லாம் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றபடி ஆத்மாக்களுக்கு <laughs> அவர் கடைசி நாளில் பூமியின் நீர் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று பக்தனா தோன்றுகின்றார் பற்றி அவர் அறிந்திருக்கின்ற ஒரு அறிவை இங்கே வெளிப்படுத்துகின்றார் என் மீழ்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் நீர் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கின்றேன் என்று யோக பக்தன் தோன்றுகின்றார் கணேசர் ஆண்டவர் இறந்து போய்விட்டார் என்று உருவ பொம்மைகளுக்கும் மதத்துகளுக்கும் மாலை வைத்து குடிநீர்களை கட்டி மிதமாக கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நாட்களிலே தேவனை பற்றி எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாத இந்த நாட்களில் நமக்கு தரப்படுகின்றது கிறிஸ்துவ மதத்தில் இருக்கின்றது யாரும் எல்லாரும் அறிந்து கொள்ளவில்லை கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலை யார் வளர்கின்றாரோ அவர்கள் மாத்திரம்தான் கிறிஸ்துவை அறிந்து கொள்கின்றார்கள் முன்னால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருந்த பக்தனாக என் மீட்பு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்கள் அவர் பூமி மேல் இருப்பார் என்று வாழ்ந்தவர் இவர் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர் குறித்து ஏதோ கோத்திரத்திலே ஒரு உறவுவாக இருந்திருக்கிறார் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள் ஆராய்ச்சி சொல்லுகின்றது ஆபரதாம் இடத்திலிருந்து வழிபாடுகளை கட்டிருந்தார் ஈசாவுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் ஒன்று ஏசா ஒன்று யாக்கோ என்று அறிந்திருக்கின்றோம் யாக்கோபு தேவனை தொழுது கொண்டது போல ஏசாவும் தொழுகை செய்து கொண்டுதான் இருந்திருக்கின்றார் அவருடைய சந்ததியிலே பறந்தவர்தான் உறவு என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் அன்றைக்கே அவர் தெரிந்திருக்கிறார் என் மீட்பு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமி நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் உலகத்துக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகின்றது அந்த இயேசுநாதர் வருவதற்கு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அறிந்து இதாக ஒரு வெளிப்படுத்தல் சொன்னதாக வாசிக்கிறோம் புரியமான தேவ ஜனமே இயேசுநாதர் மறித்தார் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருக்கின்றோம் ஒரு கூட்டம் கோடி கணக்கான நமக்கு அதை அறிந்து அறியாதது போல விக்கிரகங்களை ஆராதித்து இறை வழிபாடுகளை செய்து கொண்டு உலகத்திற்கிற விக்கிரக வழிபாடுகளோடு ஐக்கிய வைத்துக் கொண்டிருக்கின்ற காலமாக இருக்கின்றபடியினால் நம்மவர்கள் இயேசுவை எப்படி அறிந்திருக்கின்றோம் போவலை குறித்து எப்படி அறிந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து அறிந்திருக்கிறதுனால் என்ன மேன்மைகள் கிடைத்திருக்க என்பதை புரிந்து கொள்ளும்படியாகவே இந்த வாரத்தில் நமக்கு தரப்படுகிறது வெளிப்படுத்துவார்கள் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் நாம் இப்படிவாசிக்கலாம் அறிந்து கொள்ளும்படியாக நம் தேவாராக்கு வந்துவிட்டு போய் கொண்டிருக்கின்றோம் வெத கடமைக்கான சில நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக நம் தேவாராக்கு வந்து போகவில்லை தேவனை பற்றி அறிய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வார்டமும் நமக்கு தேவனை பற்றி அறிவிக்கின்ற அறிவு நமக்கு வெளிப்பட்டுக் அந்த அறிவினால என்ன அடைந்திருக்கிறோம் என்பதை நாம் சரியாக புரிந்து மக்களுக்கு அதை காண்பிக்க வேண்டும் என்று பரிசுத்தாவியான சொல்லுகின்றார் ஒன்று கோடி எட்டாம் அதிகாரம் ஏழு வசலத்தை ஒரே தினமும் உண்டு அவரால் சகலம் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாக நாமும் உண்டாயிருக்கின்றோம் ஏல்சுகிற ஒரே கருத்து நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை வாசிக்கலாம் சிலர் இந்திய வரைக்கும் விக்கரகத்தின் ஒரு பொருளின்றி எண்ணி விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள் அது மனச்சாட்சி வலையினமாக எடுப்பதனால் அசூசிப்படுகிறது சிறிய போசனாகி பிரசுத்த பவுல் சொல்கின்றார் வாங்கி ஒரே தேவ நமக்கு உண்டு அவரால் சகலம் உண்டாயிருக்கிறது அவருக்கு நாம உண்டாயிருக்கிறோம் ஒரே கருத்து நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலம் அவர் மூலமாய் நாம உண்டாயிருக்கிறோம் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை ஹாலே லியோ பிரியமான தேவ ஜானமே இன்றைக்கு இயேசுநாதனுக்கு ஆராதனை செய்கிற பகுதி கூட்டங்கள் வேதத்தை தப்பிதமாக புரிந்து தப்பிதமாக பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருக்கின்றபடியால் மனிதர்கள் இறையாசியை பெற்றுக் கொள்ளாதீத்தை சரியாக இருந்து நமக்கு ஒரு பிதாவானவன் உண்டு நமக்கு ஒரு ரட்சிகர் உண்டு சரியான ஒரு தெளிவுடைவாக நமக்கு காணப்படுகின்றோம் அந்த தெளிவில்லாதவர்கள் இன்றைக்கு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதையும் புசித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள் கிறிஸ்துவ ஒரு கல்விதானே அந்த நாளைக்கு படைத்தால் என்ன ஆச்சது அதை சாப்பிடல ஒன்றுமே சரி விதமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அறியாது ஆண்டவர் என்ற ஆரம்பத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றால் அந்த ஆண்டவருக்கு இது விசாரமாக இருக்குமே வருத்தமாக இருக்குமே பெய்களுக்கு படைத்ததை சாப்பிடுகிறோம் பெய்களோடு கூட ஒரே ஐக்கியமாகி விடுகிறான் என்று ஏதும் சொல்லுகிறதே எந்த உணர்வும் அறிவும் இல்லாதவர்கள் எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஊரில் இருந்து விடுதலை என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறது நம்மவர்கள் கம்பெனியில் வேலை செய்த இடத்திலெல்லாம் பூங்கல்கள் கொண்டாடுகிறார்கள் மடிவாடலுக்கு சென்று விட்டு பிரசாதங்கள் கொடுக்கிறார்கள் நம்மவர்கள் வாங்குகிறதில்லை அது பலருக்கு வருத்தம் எல்லா கிறிஸ்தவர்களும் சாப்பிடுகிறார்கள் எல்லாரும் வாங்கிக் கொள்கிறார்கள் உங்களுக்கு அதாவது மனித தன்மை கிடையாது மனிதர்களை நேசிப்பது கிடையாது எந்த விதமாக தப்பிதமாக சொல்வதை நாம் அறிந்திருக்கின்றோம் காரணம் அவர்கள் தெய்வத்தை பற்றி அறியாதவர்கள் அப்படி செய்கின்றார்கள் வழிபாடாக இருக்கின்றபடியால் அதற்கு படைக்கப்பட்டதெல்லாம் என்பதை அறிந்து நாம் அதை புசிக்காமல் இருக்கிறதற்காகவே ஆண்டவரைப்பமாக இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை என்று சொல்லி அப்போ பவன் இருப்பது போல இன்றைக்கு கிறிஸ்தவ மதமானது உலகத்தோடு கூட கலந்து உலகத்தை நேசித்து உலகத்தாரை போல மாறிக்கொண்டு காலமாக இருக்கின்றது நம்மர்கள் ஏவனை அறிந்திருக்கிற அறிவிலை தெளிவுடையாக இருக்க வேண்டும் என்று ஆந்தியான சொல்ல வந்த ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரம் ஏழு மட்டுவாசனத்தைவான் செய்யலாம் கர்லோகத்தில் சாட்சிடுகிறவர்கள் மூவர் என்பவர்களே இம்மூவர் ஒன்றாயிருக்கிறார்கள் சாட்சி ஒன்று ஆவி ஜலமரத்தம் என்பவர்களே ஒருமைப்பட்டு இருக்கிறது நாம் மனுஷனுடைய சாட்சி ஏற்றுக் கொண்டால் அமைப்பார்கள் என்னுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது ஏவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுமே என்று சொல்லி வர சொல்லியோதமாக எழுதுகின்றார் நாக்களை இதோ ஒரு மாத்திருந்தார் உண்டு என்று ஒரு கூட்டத்தார் சொல்லுவார்கள் இன்னொரு கூட்டத்தான் யூஎஸ் ஒருவர் ஒன்று வேற யாரும் கிடையாது என்று சொல்வார்கள் என்பவர்களே இம்மொரு உண்டாக இருக்கிறார்கள் ஆவி ஜதவிரத்தம் என்பவர்கள் இந்த ஊன்று ஒருமைப்பட்டிருக்கின்றது தேவந்தபடி குமாரணி குறித்து கொடுத்த சாட்சி என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது பிரியமானவர்களே நமக்கு ஒரு தேவன் உண்டு ஒரு கர்த்தாக்கிற்கு கருத்தர் உண்டு அறுவைட்சு உண்டு நம்முடைய பாவத்துக்காக சிறுவிலும்றித்து அடக்கம் உயிரி தளர்ந்தவர் நமக்குள்ளே வாசம் பரிசுத்தாமியானவர் உண்டு என்ன தெளிவுடையவர்களாக நம்ம வளர்ந்து கொண்டிருக்கின்றபடி நாம் அந்த நன்மைகளை அடைந்து கொள்கிறோம் அடையப் அறிந்து ஆண்டவரை சோதரிப்பு பேர்தர் இரண்டாவது நிறுவனம் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது கருத்துருமான அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினர்கள் என்று சொல்லி பேருந்து ஒரு பேரறிவாளன் உலகத்தின் அசுத்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடிகிறது பெரிய அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் உலகத்தை ஆய்வு அமைச்சர்கள் ராஜாக்கள் உலகத்தில் அசுத்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது கருத்து இயேசு கிறி அறிகிற உலகத்தின் அசுத்தத்திலிருந்து தப்பினவர்கள் என்று சொல்லி அறிந்து கொண்டதனால் நமக்கு என்ன வாழ்வு கிடைத்திருக்கிறது உலகத்தின் அசுத்தத்திலிருந்து தப்பி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதை மூலத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் நாங்கள் சென்னையில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் ட்ரெயின் உண்டு ட்ரெயின்ல வந்து கொண்டிருக்கின்றோம் மாநில சகோதரர்ல வலியுறுப்பி விட்டார்கள் பந்து கொண்டிருக்கும்போது எங்களுக்கு முன்னால் ரெண்டு பேர் ஒரு தாத்தா ஒரு பேருந்து அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் நெல்லைக்கு வருகிறார்கள் சென்னையிலிருந்து அவர் பெரியவர் வயது வந்திருந்தவர் அவர்கள் நெல்லை கார்பரேஷன்ல வேலை பார்த்து ஓய்வு பெற்று இப்பொழுது சென்னையிலே மகா வீட்டில் தங்கியிருக்கிறார் ஓய்வூதியம் வாங்கிக் கொண்டிருக்கிறார் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வூதியக்காரர்கள் எல்லாரும் அந்த வங்கியிலே போய் தமிழக தலையை காட்ட வேண்டும் உயிரோடு இருக்கிற குறி காட்ட வேண்டுமா அதற்காக அவர் வருகிறார் அவருக்கு துணையாக பேரங்கிறார் ஏழு மணியானது வேலமாசத்துக்கு தியானம் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் கொஞ்சம் ஏதாவது பிரயாணம் பண்ண போகின்றோம் இது பல இடத்துல கேட்க வேண்டும் என்று விரும்புவேன் ஆனாலும் யாரும் தப்பிதமாக பேசிடுவார்கள் என்று சொல்லி நான் கேட்கறதில்லை என்றால் அவர் பிராமல் பூசாரியா கூட இருந்தவர் அப்படி உள்ளவர் கேட்டுக் கொண்டிருந்தார் சொல்லி தரலாம் என்று சொல்லி பே யோசித்துக் கொண்டேன் இவருக்கு பிரயோஜனமாக இருக்கும் போது வைத்திருக்கிறார் அந்த பரிசுத்த வேதாகமத்தை படித்தறிந்து கொண்டிருக்கால் என்ன கிடைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் கேட்கு சரியாக பதில் கொடுக்க முடியும் என்பது உங்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் நமது கருத்தரை நட்சத்திரமாக இயேசு அருகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் என்று சொல்லி பேசுகிறது சேர்ந்தாலும் எந்த யோகம் செய்த ஆளுமீதம் தியாகம் பண்ணினாலும் உலகத்தின் அசுத்தத்திலிருந்து ஒரு மனிதனும் விடுதலை பெற முடியாது என்பதை எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள் சிந்தை அடைக்கி ஆளவும் முடியவில்லை சிவமயமேந்து பாடி வைத்திருக்கிறாரே தவிர விடுதலை ஆனதுக்கு வரலாறு கிடையாது ஆகினால் நான் கடத்தல் வைத்திருக்கிற அகமத்திலும் படிக்கின்றனால் அவர் அறிகின்றபடியால் என்ன நடந்திருக்க வேண்டும் தெரியுமா இந்த உலகத்தின் அசூத்திலும் விடுதலை ஆகியிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது அந்த காலத்தில் நூல் எழுதின ஆசிரியர்கள் நல்ல கருத்தோடு கூட எழுதினார்கள் இந்த காலத்தில் ஒரே ஆசிரியர்கள் அதற்கு தப்பிதமான கருத்துகள் எழுதியிருக்கின்றபடி நாள் சில உண்மைகள் மறைந்து போய்விட்டது என்று சொல்லி சொல்லிக் கொண்டே அவர் சொன்னார் ஒரே ஆசிரியர்களும் நல்ல பட்டதாரிகள் சார் அதை தெரிந்து எழுதக்கூடிய அளவுக்கு நல்ல ஞான முடிவுதான் எழுதியிருக்கிறார்கள் எப்படி தவறு முடியும் என்று சொன்னார் ஒன்று ரெண்டு காரியத்தை மாற்றது போகிறார் என்று சொல்லி எனக்கு தெரிந்த ஒன்று எடுத்து அந்த காலத்தில் தண்ணீர் எடுப்பதெல்லாம் ஊரணி என்று சொல்லி ஊருக்கு வெளியே ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தை தான் எல்லாரும் தண்ணீர் கோரிக்கொண்டு வந்து குடிப்பார்கள் இப்பொழுது கிணறாக போர்வெல்லாக பைப்பாக வீட்டுக்குள்ளே தண்ணீர் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது அந்த காலத்தில் எல்லாரும் ஊரணியில் தான் தண்ணீர் கொடுத்ததாக சான்றிதழ் சுற்றியில் சில கல்வெட்டுகள் இருக்குமாம் எப்படி இருக்கும் தெரியுமா அதாவது யாரும் அசூசிப்படுத்தக்கூடாது என்பதற்காக தாயை பிழைத்தாலும் தண்ணீரை பிழைக்காது என்று சொல்லி ஒரு வாசனம் எழுதி போட்டிருக்குமா உன் தாயை அசூசிப்படுத்தினாலும் தண்ணீரை அசூசிப்படுத்தாது தாயை அசூசிப்படுத்தினால் உனக்கும் தாய்க்கும் தான் கேடு வரும் தண்ணீரை அசூசிப்படுத்தீரை பயன்படுத்துகிற எல்லாருக்கும் கேடு வரும் தண்ணீரை அசூசிப்படுத்தாது என்று சொல்லி அந்த பாசுகள் வடிவந்தது இப்ப எல்லாரும் தாயை கழிச்சாலும் தண்ணீர் கழிக்காது என்று சொல்லி பல மொழி சொல்லுகிறார்கள் அப்படினா சாக்கடை தண்ணி குடி இருந்தாலும் அர்த்தம் வந்துச்சுன்னு சார் என்று சொன்னார் அப்புறம் இந்த மாதிரி வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் நல்ல நூல்களை படிக்க வேண்டுமா அது எப்படிப்பட்ட நூலாக இருக்க வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கிறத நான் சொல்லுகின்றேன் அற கற்பக நிற்க அதற்கு தகவல் சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரே அது நல்ல நூல்களை நன்றாக படி பிழை இல்லாமல் படி படித்த பிறகு அந்த படிப்புக்கேற்ற கல்வியின்படி படிப்பு ஏற்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிற போல நடக்கிறார் தப்பிதமான புத்தகத்தை செய்யும் பிழை இல்லாமல் படித்து தப்பிதமாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கிறதற்கு ஆமா சார் நாவல் படிச்சிட்டு இருந்தான் நாவல் சுவாரஸ்யமா படிச்சிட்டு இருந்தா பேசணு கேட்டோன்னு புத்தகத்தை பாருங்க சார் நல்ல புத்தகத்தை படிச்சா இவாள் அங்க வைப்பாலும் அந்த புத்தகத்தை எழுதப்படுகிற புத்தகங்கள் எல்லாம் உள்ளத்தை அழுக்கடியை செய்யக்கூடிய நூல்கள் தான் உலகத்திலே பிரசித்தமாக எழுதப்படுகின்றது மக்களவை விரும்பி வாங்கிக் கொண்டிருக்கிறார் பெரியவர்களும் படித்து உள்ளார்கள் வெளியே தவறாக நடக்காது போனால் உள்ளத்தில் அழுக்கடைந்தவர்களாக மக்கள் வாழ்கின்றார்கள் அந்த நூல்களை படிக்க கூடாது நீங்க கூடிய நூலை படி படித்த பிறகு அழுக்க இல்லாமல் நட அவர் எழுதியிருக்கின்றார் ஆகினால் உள்ளத்தில் இருக்கிற அழுக்கை நீக்கக்கூடிய ஒரு நூல்தான் கையில் இருக்கிற பரிசுத்த வேலாகும் என்று கூறி அந்த புத்தகத்தை எடுத்து காட்டுனேன் அப்படி அசந்து இந்த வேதாகவத்தை இதனுக்காக தான் பயன்படுத்துகிறார் என்பது இதுவரே தெரியாது நாங்களும் அதை பின்பற்றி இருக்க முடியும் என்று சொல்கிறேன் தெரியுமா நம்முடைய கருத்தரவை அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பின நீங்கள் எந்த ஒரு மகானும் உலகத்தினுடைய அசுத்தத்துக்கு தப்பவில்லை என்பதிடம் அறிந்திருக்கின்றோம் எந்த மதவாதிகளும் கடவுளுக்கு அடுத்த மனுக்களாரும் சிறை கூடத்தில் கைதிகளாக இருக்கிறார்கள் அசுத்த வாழ்க்கை கண்டுபிடிக்கப்பட்ட தேவ ஜேனம் எந்த கீழே ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை திருப்பி சுத்தமாக்கிறதில்லைதாக இயேசுநாதரை பற்றி அறிகிற அறிந்த மனுஷனுக்கு வந்துவிட்டால் மாற ஆரம்பித்து வருகிறார் ஆகையால் யோக பக்தனுடைய அறிவு எப்படி இருந்தான் உயிரிழக்கிறார் என்றும் கடைசி நாட்கள் இந்த உலகத்தை உண்டாக்குகிறவர் அவர் இந்த உலகத்தை ஆளுநர் செய்யக்கூடியவர் மனக்குணத்தை மீட்கக்கூடியவர் மனிதனாக ஒரு நாள் வருவார் என்கிற அறிவு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே பக்தர்கள் ஆர்ம ஆம் பிரியமாக தேவகன் இயேசநாதர் வந்த இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகியும் இயேசுதானுடைய மீட்பு அடைந்து கொள்ளும்படியான அறிவிப்பு சரியாக மக்களுக்கு அறிவிக்காதபடியினாலே உலகத்தின் அசத்தத்துக்கு மக்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் வருஷத்தில் இறுதி நாட்கள் வந்திருக்கின்றன அறிவிலையில் இன்னும் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் மூன்றாம் அதிகாரம் ஏழு ஒன்று கிருஷ்ண நாலாம் அதிகாரம் வாசிக்கிறான் தேவன அறியாத அஞ்ஞானிகளை போல மோக்சைக்கு உட்படாமல் வேறு அண்டியும் நீங்கள் பரிசுத்தாக வேண்டும் என்பதே தேவனுடைய விலகி இருந்து மோக இச்சைக்கு ஆவி பெற்றவர்களுக்கும் அந்த ஆவி அடிக்கடி கீழ் செய்ய ஆரம்பிக்கின்றது காரணம் என்னவென்றால் நம்முடைய தேவதை பற்றி நம்ம அறியாதபடினாலே நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தமர் தேவன் என்பதை உணராதபடினாலே நம்முடைய உணர்வுகள் செலவழி வேறு நக்கமாக செலுகிறது என்பதை விபத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி இந்துக்களை குறித்து பெரியவர்கள் சொல்வார்கள் கொஞ்ச நாளை நினைத்தது அவர்கள் ரொம்ப அறிவுள்ளதாக இருக்கிறார்கள் ஏன் அவர்கள் அஞ்ஞானிகள் என்று சொல்லுறாள் அவர்களும் கேட்டுக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அஞ்ஞானிகள் தான் நாங்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்பதே கொஞ்ச காலமாக நானும் அறியாதிருந்தேன் இந்த நாட்கள் வேகத்தை படித்த பிறகு தெரிந்து கொள்ள முடிந்தது போனால் அவன் அஞ்ஞானி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க பணம் பொறிஞர் மனிதனாக இருந்தும் அறிவில்லாதவன் உருகத் தொகுப்பாக அந்த பரிசு எதை சொல்லுகின்ற தேவனை அறியாத இல்லாரும் அஞ்ஞானிகள் மிருகங்கள் என்றுகாது விருப்படைய அப்படிப்பட்டதான உணர்வுக்கு நாம் விலகி இருக்கிறோம் என்பதை அறிந்து மறுபடியும் அதில் சிக்கிக் கொண்டாந்து வேண்டும் என்று பரிசுத்தாண்டியர் திருடம் பெற்றிருந்தார் புரியமான தேவையான ஏன் இவருடைய பற்றி இன்னும் அதிக அவர் சந்திக்கப்படுகின்றார் அந்த இயேசுவை அந்த மனுஷனே காண்பித்த பொழுது அந்த தெய்வத்தை அறியத்திற்கு அறிவுக்கான நேரங்களை அவர் செலவு செய்கின்றார் அந்த மார்க்க முல் அவர் எழுதுவதை மாற்றிக்கலாம் பலிப்பேர் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசூலை பிடிவாசிக்கலாம் ஆகியும் எனக்கு லாபமாக இருந்தவர்கள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அது மாத்திரமில்லை கிறிஸ்து அறிவித்த அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கும் இன்னும் உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற உணர்வுகள் கடந்து போய் கொண்டே இருக்கிறேன் நமக்குற நேரங்களெல்லாம் கொஞ்ச நேரம் தான் இருக்கின்றது அந்த நேரத்தை ஏசு கிறிஸ்துவை அறிவதற்காக செலவு செய்ய வேண்டுமே என்கிற உணர்வு நமக்கு வேண்டும் என்ற வருஷத்தின் கடைசி நாட்களில் ஆவியான பேசுகிறார் இங்கே ஈரமான வருஷத்தை போது சொல்கிறார் எனக்கு லாபமாக இருந்தவை எவைகளோ அவைகளை கிறிஸ்துக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் பெரிய ஒரு கப்பல் வியாபாரியுடைய மகன் என்று சொல்லி சரித்திரத்தில் அவ்வளவு பெரிய கோடியாக இருந்த மனுஷன் அவற்றை இழந்துவிட்டு சமுதாயத்திலே பெரிய மனிதனாக இருந்தவர் அங்குள்ள யூனமதத்தில் உள்ள செயல் ஒரு பெரிய அதிகாரியாக ஒரு நீதிபதியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் வியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத குற்றம் சாட்டுவதற்குரிய அதிகாரம் பெற்ற ஒரு மனுஷன் அப்படி கிறிஸ்தவார்கள் அறிப்பதற்கு அதிகாரம் பெற்று கடந்து வந்து கொண்டிருக்கும் போதுதான் இன்றைக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்தை அளிக்க வேண்டும் என்று விரும்புவேன் அறிவோட உள்ள நிலையை பெருக ஆரம்பிக்கின்றனர் அநேகப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள் மருத்துவன் ஒரு டாக்டர் அவர் கிறிஸ்தவ என்றால் கொஞ்சம் கூட பிடிக்காதவருக்கு ரொம்பவர் சடுசடு நினைப்பார்கள் அப்படிப்பட்டவர் போன வாரத்திலே ஒரு ஆங்கில பைபிள் எனக்கு வாங்கிக் கொடுங்கள் பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்கிறது என்பதை விரும்புகிறேன் புதிய ஏற்பாட்டை படித்தா தானே மனம் திரும்பிவிடுவார் என்று சொல்கிறார்கள் அதனால பழைய பைபிள் தாய் அதுல தான் சேர்ந்து புதிய ஏற்பாடு இருக்கிறது தெரியும் ஆரம்பித்து விட்டது இயேசுகிறிஸ்து அறிய வேண்டும் என்ற விருப்பம் அவருக்குள்ள ஆரம்பித்து விட்டது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் உலகத்தில் இப்படி கோடிக்கணக்கான மக்கள் அறியப் போகிறார்கள் அறிந்திருக்கின்ற நாம் சாட்சியாக வாழ வேண்டும் என்று ஆவியான உலக நம்மை பார்த்து கொண்டே கிறிஸ்தவர்களும் சபையைச் சேர்ந்தவர்களா என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் காலில் எப்படி விழாதபடி நம்ம யார் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் அருகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சில வருஷத்தை போனால் எல்லாவற்றையும் இழந்து விட்டார் அந்த பதவி வேண்டாம் பொறுப்பு வேண்டாம் பணம் வேண்டாம் சம்பாத்தியம் வேண்டாம் வியாபாரம் வேண்டாம் அப்போ தொழில் வேண்டாம் எனக்கு இயேசுநாத அறிகிற அறிவு மாத்திரம் போதுமாக அந்த அறிவை உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு அவருக்கு உண்டாகிவிட்டது ஆம் தேவ ஜாரதி இன்பத்தி ரெண்டு மையமும் பெற வேண்டும் என்று அந்த காலத்தில் முனிவர்கள் யார் விரும்பினார்களாம் இந்த காலத்தில் அருமையான அறிவித்து தீவிரமாக வளர்ச்சி அடைந்து அநேகருக்கு இயேசு அறிவிக்கிற அறிவுடையவராக மாற வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை தருகின்றார் ரெண்டு பேரில் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பேரில் எழுதும்பொழுது இன்னும் அவரை அருகின்ற அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லி இங்கே வருஷத்தை சொல்லுவதை வாசிக்கலாம் உங்களுடைய லட்சிகரமாக அறிவிலும் வளருங்கள் திருப்பி அடைந்தவன் தேன் கூட்டி மிதிப்பான் என்று பல நுழைச்சல்வாங்க அறிந்தது போதும் பிரசங்கம் கேட்டது போதும் என்று சொல்லி இருமாப்பா இருந்து விடாமி அருகிற அறிவிலே இன்னும் வளர வேண்டும் எவ்வளவுக்கு தேவனை அறிந்திருக்கின்றவோ அவ்வளவுக்குத்தான் தேவனத்தில் தவறுகளை பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாம் பெற்றுக் தெரியப்பட்டாலும் மக்களவார் ரொம்ப ஏழ்மையாவது காட்டிட்டு கோடி சுவராக இருக்கிறார் அவர் தெரிந்தவங்களை கை மாத்து கடல்லாம் வாங்கிட்டு போறாங்க நாம நினைக்கிறோம் அவரே ஏழையா இருக்கிறார் அவட்டி காசு வாங்குறது அது மாதிரி இன்றைக்கு ஒரு ஏழைய போல ஒன்றை செய்ய முடியாதவரை போலதான் எண்ணிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அன்புள்ளவராக இருக்கிறார் ஆவிலட்சிக்கிறவராக இருக்கிறார் அவர் ஐக்கியராக இருக்கிறார் அவர் அறு சுத்தம் உள்ளவராக இருக்கிறார் அவரீதமாக ராஜனாக வரப்புகிறார் நியாயாதிபதியாக எப்படி ஒவ்வொரு காரியத்திலும் அறிந்து அறிந்து உணரும் அந்த அறிவு ஒன்று நம்மை இறைவனோடு செய்கின்றது து எம் வெற்றி உணர்வு நமக்கு உண்டாகின்றது பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு வழிவகுக்கும் என்றபடியால் நீங்க நம்முடைய கருத்தர வெற்றிகரமாக கிருமையிலும் அவர் அறிகிற அறிவிலும் வளருங்கள் அதனால் பிரியமான வளர்ச்சி அடைவன் இன்னும் வேதத்தினர் வாசிக்க வேண்டும் வேதத்தினுடைய மறைமுறையை அறிந்து கொள்ள வேண்டும் அதிசயங்களை பார்க்கும்படி ஆன்மீக கண் பிறந்தவர்களுக்கு தான் வேதத்தில் உள்ள மறைவுகள் எல்லாம் தெளிவாக வெளிப்பட ஆரம்பிக்கின்றது அப்படி வெளிப்பட வெளிப்படாத தப்பிதமாக ஒரு ஒரு மொழி பெயர்த்து அவருக்கு விளக்கங்கள் கொடுத்து பிரசங்கித்து மக்களை தாரமுதராக வழிநடத்திக் கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடிதான் புதிய ஒரு சீலைமை கருத்தர் புதுச்சேரியின் தலைமைய போசல் மூலமாக சபையளிப்பி இப்படித்தான் இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் இறைவரையை பெற்றுக் கொள்ள வேண்டும் இறைவனுடைய அறிவிலை வளர வேண்டும் ஆசீர்விக்கப்பட வேண்டும் என்று கற்றுத்தந்து சபையை ஒரே சீராக வளர்த்துக் கொண்டிருக்கிறதற்காகவே ஆண்டுகளுக்கு நாம் அதிகமாக சோதனை செலுத்தமாக மற்ற அமைக்குடி சபையெல்லாம் ஒரு பிராஞ்சல ஒரு மாதிரி உபதேசம் இன்னொரு பிராஞ்சலி இன்னொரு மாதிரி உபதேசம் இருக்கு சரியான விளக்கம் தர மாட்டேன் புதிய தலைமை முதல் எல்லா கலை சேவைகளிலும் ஒரே மாதிரியான ஆராதனை ஒரே மாதிரியான உபதேசம் பெயரனை அறிந்திருக்கிறார்கள் எல்லாரும் ஒரே சமமாக ஒரே சீராக வளர்ச்சி அடையும் முடியாத கிருதைகள் தந்து நம்ம வளர்த்துக் கொண்டிருக்கிறதற்காக ஆண்டுகளுக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்தமாக ஒன்னது ஒம்சனம் இயேகிற அறிவினாலே என்ன பெருகும் சொல்லி பரிசுத்த பேசி சொல்வதை வாசிக்கணும் தேவனையும் நம்முடைய கருத்தனாக இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருமையில் சமாதானமும் பெருகு கடவுளே ஒரு இயசுவியும் கருத்து அறிவினாலே உங்களுக்கு கெடுமையில் சமமான கடவுள் எப்பொழுது எடுத்து வாசித்து விட்டே இருப்பீங்க அநேக சகோதரிகள் அநேக சகோதரிகளை பார்க்கிறோம் சமயம் கிடைக்கும்பதாம் என்ன வாசித்து கிருமையில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் விஞ்ஞானிகளும் கிடைக்கிறது சொல்கின்றோம் இன்னிச்சலுக்கு வெறுப்பாக இருக்கின்றது படித்துதான் என்ன கிடைத்தது என்று எண்ணம் சமாதானம் பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமா தேவல அருகிற அருகிலே வளர வேண்டும் வட இந்தியாவில் எல்லாம் அறுபது வயதாகிவிட்டால் பெரியவர்களுக்கு வேலை கொடுக்கிறதில்லை பிள்ளைகள் எல்லாரும் அந்த பிள்ளைகள் பெரியவர்களை உட்கார வைத்து சாப்பாடு போடுகிறார்கள் தாத்தா பாட்டீனத்தினுடைய நாளைக்கு லட்சம் தடவை பத்து லட்சம் தடவை உருட்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு அமைதி கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் என்பதற்காக பிரித்துகிறார்கள் ஆனா அவரு ஒண்ணு கிடைக்கும் போது அமைதியாக இருப்பார்கள் ஆனா வேதம் சொல்லுகிறது கருத்து நம்ம தேவனும் கருத்து நம்ம ரசிகரமாக அறிவினாலே கிருமையில் சமாதானம் பெருக கிடவது அதனால் புரியமானமே வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சூழலாக இருந்தாலும் நமக்கு தேவ அவசியமாக இருக்கின்றபடியால் அது நம்மளை வேண்டுமானால் சமாதான மடத்தில் நலையை போல பெருக்கெடுத்து ஓட வேண்டுமானால் நம் தேவனுடைய பிரமாணங்களை அறிந்ததை கைகொள்ள வேண்டும் தேவனை அறிகிற அறிவில வளர வேண்டும் ஆயின் கற்பனைகளை கை கொண்டான நலமாயிருக்கும் அப்பதான மச்சாத நதியை போலும் சமத்துவத்தின் அலைகளை போலும் இருக்கும் என்று சொல்லுவேன் சொல்லியிருக்கின்றன வருகிற புதிய ஆண்டிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்து வேதம் வாசிப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள் அப்படி இந்த நேரம் கிடைக்காது போனால் கிடைக்கிற நேரத்தில் வாசிப்பதற்கு பிரயாசப்படுங்கள் அது உங்களை தேவனை அருகின்ற அருகிலே மீனவனாக கணியேற்றுவதாக இருக்க விட்டாது வளர்ந்து கிருமி சமாதானத்தை நான் பிறப்படுவீர்கள் என்று கூறுப்பதை உன்னு சொல்லிக் கொள்ள அட்டைப்படும் ரோபர்கள இரண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது பகுதி எழுதும் பொழுது தேவனை அறியாதவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேள்வி அறிய அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாத போனபடியா செய்யும்படி அகாதவர்களை செய்யும்படி தேவனவளை கேடாத சுண்டைக்கு ஒப்பு கொடுத்த ஆரம்பிச்சி வரிசுத்த பகுல் எழுதுகின்றார் ரஷிக்கப்பட்டிருக்கிற தேவனிட பள்ளிகளுக்கும் அதிகமாக உள்ளத்தில் உருவாக தெரியுமா தேவனை அருகின்ற அறிவை பற்றிக் கொண்டிருக்க மனதில்லாமல் புகின்ற நேரத்திலே தேவனை அதிகமாக தேட வேண்டும் உருவாட வேண்டும் என்கிற விருப்பம் குறைகின்ற நேரத்திலே கேடான சிந்தனைகள் உருவாகிவிடுகின்றது தேவனவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறார் என்று எதுவும் சொல்லுகின்றது ஆகினாலே திருச்சி பள்ளிகளாகி நாம் தேவனை அருகின்ற அறிவிலை நிலைத்திருக்க வேண்டும் அதிலே மலர்ச்சியடைந்து கேடான சந்தையில் இருந்து முற்றிலுமாக விடுதலை பெற்று நம்முடைய பரிசுத்தமிழாக மாற வேண்டும் என்று ஆவியான ஓசி தெற்கு தெற்கின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை உருவாசிக்கலாம் பழியெல்லாம் இறக்கத்தையும் தகவல்களை பார்க்கிற தேவனை அறிகின்ற அறிவியல் விரும்புகிறேன் தேவ ஜனமே உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு இருதமாய் துலக மணி நாள் சொல்லி அடுத்த ஓசியா சொல்லுகின்றார் கட்டளை பெற்று நாம் தேவனை அருகின்ற அறிவில இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைய வேண்டும் அவருக்கு சாக்குப்பூக்கெல்லாம் சொல்லவே கூடாது எனக்கு சமயம் கிடைக்கல இருபத்தி மணி நேரத்தில் வேற எல்லாவற்றிலும் சமயம் தேவனோடு உறவாடுவதற்கு தேவனை பற்றி அறிவதற்கு வேத புத்தகத்தை வாசிப்பதற்கு மாத்திரம் சமயம் கிடைக்கவில்லை என்று சொல்லுவோமானால் தவறான பாதைக்கு கொண்டு போவது என்பதை திருகர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் வழி நடத்துகிறான் என்பதை உணர்ந்து மிகவும் கவனமாக தேவனுக்கு பிரிவு இல்லாத உணர்வுகளும் எண்ணங்களும் தோன்ற ஆரம்பித்தவுடனே சாத்தான் வந்துவிட்டான் என்பதை அறிந்து பெற மக்கள் தேவன தேவனோடு உறவாடுகின்ற காரியத்திலே ார் என்பதை உங்கள சொல்லும்புகின்ற சத்தியத்திலே நடக்கிறாள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிகமான சந்தோஷம் எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி பரசுத்வான் என்று சொல்கிறார் அதனால் பிரியமான தேவன் தினம் ஆண்டவருக்குரிய சந்தோஷம் என தெரியுமா நாம் எல்லாரும் அவருடைய கற்பனைகளை கைகொண்டு அவர் அறிகின்ற அறிவிலே வளர்ச்சி அடைகின்ற பொழுது ஆண்டவருமை சந்தோஷப்படுவார் என்று சொல்லுகின்றார் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கின்றேன் இந்த உலகத்தை மீட்கிற மீட்பதாக உலகத்தில் வரப்போகிறார் அறிந்திருக்கிறேன் என்று போதகர்கள் கிடையாது இப்படி ஆராதனை முறைகள் கிடையாது அப்படி இருந்த சாட்சியும் ஜீவியும் உள்ள மக்கள் கிடையாது அப்படி இருந்த போதிலும் அந்தவனை பற்றி அறிந்திருந்த அருகிலே வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து தேவனோடு தியானம் பண்ணி இந்த தெய்வீக ரகசியங்கள் அறிந்திருக்கிறாள் என்று மனசு எவ்வளவோ பெரிய பாக்கியம் உள்ளவர்கள் சுற்றி வைத்திருக்கிறார் இப்படி இருந்த போதிலும் உறுதி சார்பாக நம்மை திருவள்ளை ஆக்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது வருத்தப்பட வேண்டிய ஒரு காரியமாக தேவனை அறிய வேண்டிய அறிவை பற்றிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு மனதில்லாது பேடான சிந்தைக்கு அவரை ஒப்புக் கொடுத்தார் என்று பவுல் சொன்னது போது ஆகிவிட ஆண்டுபடி பிறமக்கள் மிக கவனமாக எப்பொழுதும் ஆண்டவரை பேசி ஆண்டவரையை தியானித்து ஆண்டவரையை தொழுகை செய்து மீதமாக கரைக்கிற சமயங்களை இறைவாதத்திலே கழிக்க வேண்டும் என்று கேள்வி சமூகத்தில் சொல்லிக் கொண்டு ஆசைப்படும் ஒன்னு ஒண்ணாம் மணி ஆறு பதினைந்தாம் சதத்தில் பவுல் எழுதும் அந்த மீட்பர் நோக்கத்தை இவங்க எழுதுவதை வாசிக்கலாம் பாவிகளை ராக உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை எல்லா காரியத்துக்கும் மிகவும் சிறந்தது என்று நமக்கு இந்த காலத்தில் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே யோகம் எப்படி சொல்லியிருக்கிறார் என் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி அவர் பூமி நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன் தேவ ஜானதி அவரால் சரி மீட்பாகி ஆன்மீக மீட்பை பெற்றிருக்கின்றர் வந்ததனாலே சரிதை மீட்பாக புத்திரி சிவா கிடைக்கப்போம் என்று சொல்லுகின்றது அதற்காக காத்திருக்கிறோம் சொல்லுகின்றபடியால் பொதுவாண்டை காவிக் குறி மக்களுக்கெல்லாம் சரீர மீட்பை குறித்து சரியான வெளிப்படுத்தல்கள் இல்லை பிரசங்கங்களும் இல்லை ஆவியில் எல்லாரும் மறித்து போன பிறகு ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்ற ஒரு வெளிப்படுத்தல் மாத்திரம் பெற்றிருக்கிறார்கள் நமக்கோ வேதத்தினுடைய ரகசிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றபடியினால் இந்த சரீரத்திலிருந்து மாற்றமடைந்து நம் உயிரோடு இருக்கின்ற மொழியை மீட்படைந்து பர்லகன் செல்வோம் என்று சொல்லி எல்லாம் சொல்லுகின்றது அதை கொடுப்பதற்காக இயேசுநாதர் வரப்போறார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எவனியர் ஒன்பதாம் காலம் இருபத்தி எட்டாவது நம்மை புதுவாசிக்கின்றோம் ஒன்பதாவது ஒரே தினம் ரட்சி பெயரிலும்படி ரெண்டாம் தினம் பாவம் இல்லாமல் தரிசனமானார் ஆவிகள் கிறிஸ்து உலகத்தில் வந்தார் அதனால கிறிஸ்து அனைவருடைய பாவங்களை சுமந்தித்திருக்கும்படி ஒரே தினம் பலியிடப்பட்டு பலிர் மூலமாக பாவம் ஆகி லட்சியத்தைப் பெற்று இப்பொழுது வருகைக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நமக்காக காத்துக்கொண்டிருக்கு ரட்சி பெயரில் மடிரெண்டாம் தரம் பாவம் இல்ல அமர்த்தர் சரமாவார் உயிரோடு பலவத்துக்கு அழைத்துச் செல்வதற்கு சிதறித்து வரப்போகிறார் அந்த அந்த ரகசிய கருத்து நமக்கு அறிவித்திருக்கின்றபடியால் அது அறிவிக்கப்பட்டதுனால் அது நமக்கு நிறைவேறும் என்று அறிவிப்பை பெறாதவர்கள் அதை குறித்து கவலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பெற்றுக் கொள்வதற்கான கிருமை நமக்கு கிடைத்ததற்காக பேச்சனின் தலைமைக்கு அந்த ரகசியங்களை கருத்தர் அறிவித்து அவர்கள் மூலமாக திருச்சபைக்கு அறிவித்து நமலாம் அந்த ரகசியங்களை கைகொண்டு வாழ்ந்து இப்பொழுது அடைந்து கொள்வோம் என்ற நம்பிக்கையில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒன்று ஒருத்தர் பதினெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தொன்னு பகல் எழுதும் பொழுது உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்னொரு அடைவதில்லை நாமெல்லாம் கடை விசிய காலம் மர்வமாக்கப்படுவோம் அறிவில் அறிவு இல்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள் ரஸ்லிப்படுத்த கால துரி சபையாக இருக்கின்றபடியினால் துரிச்சபி எல்லா ரகசிய கற்று சொல்லிக்கொண்டே வருவது ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் சபையை மூன்று ஆண்டுகள் வனாந்திரத்துக்கு செல்லும் என்று எழுதியிருக்கின்றதை மற்றவர்கள் வேறு விதமாக பிரசிங்கித்திருக்கிறார்கள் அங்கீகரிசுதான் சபை எடுத்துக்கொண்டு போன பிறகுதான் அங்கீகரிசு வருவார் என்று பிரசிங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி வேகத்தை தப்பிதமாக பிரசிங்கித்து மக்கள் ஆயத்தம் இல்லாத சூழல் ஆக்கி காலமாக இருக்கின்றபடியால் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் மேற்பர் உயிரோடு இருக்கிறார் என்று கடைசி பூமி ரசிகளை அறிந்திருக்கிறத நாம் அதற்கு ஆயத்தத்தோடு விடனா திரும்ப ஒருவரும் பாவம் இல்லாமல் பாவ மாம்சாயலி வெளிப்பட்டு இப்பொழுது வெளிப்பட்டு பாவத்திற்காக மதித்து உயிர்க்கலந்து மரணத்துக்குச் சென்ற ஆண்டவர் இப்பொழுது அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஹரி மீட்பாங்கி லட்சிப்பை கொடுப்பதற்கு இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் என்று பரிசுத்தேலாகவும் சொல்லப்பட்டது அந்த காலகட்டத்தில் இணைங்கி வந்து கொண்டிருக்கிறபடினால் அதற்கு ஆயத்தத்தோடு பரிசுத்தோடு காணப்பட வேண்டும் என்று தேவசமூத்திலேயே சொல்லிக் கொண்டு ஆசைப்படுகின்றோம் விவசாய இருபத்தி எட்டாம் அதிகாரம் யாருக்கு அந்த அறிவு போதிக்கப்படுகிறது என்ன விவசாய சொல்லி இருக்கின்றது ஆசைக்கலாம் விவசாய இருபத்தி எட்டாம் அதிகாரம் அறிவைரு உபதேசத்தை உணர்த்துவார் பால் வரந்தவர்களுக்கு முதல் மரங்க பண்ணப்பட்டவர்களுக்கு மேல் நிலை அப்படியானால் குழந்தை அனுபவத்திலிருந்து தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு என்று அர்த்தம் குழந்தைகள் பால் குடித்துக் கொண்டே இருக்கும் அவர்களுக்கு அறிவு அறிவு முடியாது சொன்னாலும் புரியாது அதனால குழந்தை சபையில் ஒரு கூட்ட மக்கள் அப்படி நீங்கள் எல்லாரும் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு பாலை ஒண்ணக் கொடுத்தேன் என்று சொல்லுகின்றார் பெருவையின் பிள்ளைகள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த குழந்தை அனுபவத்தை விட்டு தேடி வந்து இவர்களுக்கு அந்த அறிவை கருத்து போதித்துக் கொண்டே இருக்கிறது யாருக்கு அறிவை உணர்த்துவார் யாருக்கு அறிவை போதிப்பார் பால் மலர்ந்தவர்களுக்கும் புதை மறக்க போல பெருசை பிள்ளைகள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றபடினால் இந்த அறிவு நமக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த அறிவை கருத்து நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து நமக்கு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று தேவசமூத்தில சொல்லிக்கொள்ள ஆசைப்பட வேண்டும் யாரை கொண்டு போதிப்பார் என்பதை ஏராளமான மந்தையை மேய்க்க வேண்டும் கூறுகையால் உயராய் வரும் பொழுது மந்தை விட்டுவிட்டு ஓடி போவான் என்று தெரிவித்து இருக்கின்றது போல அநேக பிரசிங்கமாக தங்களுக்கு கஷ்டம் வந்துவிட்டால் ஊரை மாற்றிக் கொண்டு போவார்கள் உத்தியோகத்தை மாற்றிக் கொண்டு போவார்கள் அடுத்த ஆட்டை வித்துட்டு போடுவாங்க கடையில் தான் வித்து கடத்து கொடுத்துட்டு போடுவாங்க இப்படித்தான் ஊழியர்களே தவிர நேய்பர்கள் நியமிக்கப்பட்ட நேய்பேர்கள் கடையில் சினிமே சேர்ந்து இயேசதாவது வருவரையிலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தை கொண்டே இருப்பார்கள் அதை குறித்து எரிஞ்சி ஆத்திர தரிசன் புத்தகத்தில் வாசிக்கின்ற பொழுது பூண்டாதி காரம் பதினாலு பதினென்று வசதத்தில் இப்படி வாசிக்கலாம் சீடு கட்ட பிள்ளைகளே குடும்பங்கள் என்று கருத்துன்னு சொல்கிறார் நான் உங்கள் நாயகர் நான் உங்களை ஊரில் ஒருவரும் வம்சத்துக்கு ரெண்டு வருமாக தெரிந்து நான் உங்களை சிஓனுக்கு அழைத்துக் கொண்டு வந்து உங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பெருளை கொடுப்பி அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் நெய்ப்பார்கள் எந்த அறிவைடுத்திக் கொடுத்து புத்தியோடு உங்களை மெய்ப்பார்கள் அசுத்தங்களுக்கு தப்பித்துக் கொள்வதற்கான புத்திமதிகளை சொல்லி உங்களை மெய்ப்பாள் என்று சொல்லி திருமணம் எழுதியிருக்கின்றபடியால் புரியமான தேவ ஜனவியை மற்றவர்கள் அப்படி மெய்க்க மாட்டார்கள் கலெக்சனுக்காக ஒளி செய்கின்றவர்கள் கலெக்ஷன் கிடைத்தவங்க போடுவார்கள் அதிகமான வருமானங்களுக்கு அங்க போய் ஒளி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அது அவருடைய தொழில் கூலிக்கு பார்த்துருவாங்க கூலி வாங்கிட்டு முன்பேந்தமுடி மேற்பிரை கொடுத்து அவர்களை அறிவோடு புத்தியோடு சொல்லணும் யாருடைய தெரியவா இறைவனுடைய எழுத்துக்கேற்றவர்கள் இன்னைக்கு மனுஷாளுடைய இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பிரும் தான் ஜாஸ்தியாக இருக்கு தங்களுடைய இதயத்துக்கேற்ற மேற்பிரலை பிறளாக சம்பாதித்துக் கொள்வாங்க தெரிஞ்சிருக்கின்றது போல இன்றைக்கு உலகத்திலும் மனிதர்களை பெருகி வருகின்றார்கள் அவர்கள் மக்களை அறிவோடு ஏற்பாடுகளை செய்த நம்மை அறிவோடும் புத்தியோடு மேய்க்க செய்து கொண்டிருக்கின்றபடியால் கிடைத்திருக்கிற தெய்வீக அறிவுக்காக ஆண்டவர் நம்ம அதிகமாக சோத்தரிக்கை கடமைப்பட்டிருக்கிறதா திருச்செவியின் சுவாசியிடத்தில் வெளியுள்ள பெரிய ஊழியர்காரன் போச்சு நாடு குழந்தைகளை ரகசியப்படும் இறுதியத்துக்கு ஏற்ற மேய்பொருளை கொடுத்து அறிவோடும் புத்தியோடும் அவர்களை மேய்த்து கொண்டிருக்கின்றபடியினாலே இந்த என்பதை அறிந்து அந்தவரை நம் அதிகமாக சோத்தரிக்க வேண்டும் என்று தேவசமூகத்தில் சொல்லிக் கொள்கிறோம் இரங்காரம் மூன்று நான்கு வசதிகளிலும் இப்படி எழுதியிருக்கிறதா அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துகிறேன் இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை கலங்குவதும் இல்லை ஆம் காணாமல் போதும் என்று கருத்து சொல்லுகிறார் என்று நான் இந் ஆடுகளில் மீதி ஆயிருப்பவர்களை புரத்தியிருந்த எல்லா தேசங்களிலும் சேர்த்து அவளை திரும்ப அவையின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன் அப்பொழுது அவைகள் பழகி பெருகும் அவைகளை மெய்க்கத்தக்கவர்களை அவைகளின் மேல் ஏற்படுத்துவேன் இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை கலங்குவதும் இல்லை காணாமற் போதும் இல்லை என்று கருத்தர் சொல்லுகிறார் உலகம் அனைத்தும் இருக்கிற தேவ ஜனங்கள் ஒரே மந்தியாக ஒன்று சேர்வான் என்று நாம் எதிர்பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படி நடக்கும் என்று சொல்லி ஆவியான எழுதி வைத்திருக்கிறதற்காக ஆண்டவரை சோத்திருக்கிறேன் இசைக்கீழ் திருக்கத்தின் புத்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் வாசிக்கலாம் ஆடுகளை இனி சூறையாகபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் அவைகளை மேய்க்கும்படி என் தாசனாகி தாவிதன் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேலும் சாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன் இவர் அவர்களை மெய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாக இருப்பார் கருத்தனாகி நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என் தாசனாகி தாவிதவரின் நடுவிலே அதிபதியாக இருப்பரிசி தெற்கு சொன்னிதரசன் வந்து கிறிஸ்து முன்னால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அரசாட்சி செய்து மறைந்து போன ஒரு மன்னன் அவர் மறுபடி வந்து இந்த உலகத்தில் ஆய்வு செய்ய போவதில்லை அவர் மந்தை ஜெயிக்கப் போவதில்லை அந்த தாவிதை போன்று அனைத்து இசை வேலையும் ஆளுநர் செய்து கொண்டிருந்தது போல தேவனுடைய மந்தையை மேய்ப்பதற்கு ஆளுகள் செய்வதற்கு ஒரு தலைவரை கருத்துப் போகின்றார் அதற்கு உதாரணமாக இந்த பெயர் கொடுக்கப்படுகிறது சாத்தானோடு போர் முடிவதற்காக மிகாவிலை போன்றவர் மிகாவில் எழுந்த போறார் மந்தையை மேய்ப்பதற்கு தாவீதாக ஒருவரை எழுப்பப்போகிறேன் அவரையே மெய்ப்பனாக இருப்பார் என்று போல அந்த காலகட்டத்துடன் நாம ஆறு வந்திருக்கின்றோம் படி எடுத்தவெல்லாம் தண்டலுக்கு ஆரம்பித்து அந்த காலத்தில் வந்து பழம் அடிச்சிருவார்கள் இப்ப பைபிள் எடுத்தெல்லாம் பிரசிங்கமாக இருந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது பிரசங்கம் தீவிரவாதி கண்வன்சில பிரசிங்கம் பண்ணிட்டு போகட்டும் ஆனால் என்ன செய்ய முடியாதவர்கள் தந்தையும் மேய்க்கவே முடியாது ஓநாய்கள் வந்தால் ஓடி போயிடுவார்கள் அதனால் இந்த ஆசனம் நான் ஏற்படுத்தினேன் ரெண்டு இறைவனாகி ஆண்டவர்கள் செலுத்துவோமாக தெரியுமா இருக்கிறார் கடைசி பூமி நிற்பார் என்று சொல்லி சொன்னவர் இப்பொழுது பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு ரொம்ப அதிகமாக வந்துவிட்டது மிக வேதியில் உள்ள நேரத்திலே நம்மளாலும் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் சங்கீதம் பாடுவோம் சந்தோஷமாக இருக்கும்போது ஜோ பண்ணுவோம் வீட்டில் எல்லாம் நடந்து கொண்டு ஆழித்து கொடுங்க வருவோம் சங்கடம் வந்துட்டா அவ்வளவுதான் சங்கீதம் நிறுத்தப்படும் ஆலை வழிபாடு நடக்கும் சாப்பாடு பாடுறதெல்லாம் இருக்கும் ஆலயத்து கொடுக்கிற வழிபாடுகள் மாற்றம் இல்லை குறைத்துக் கொண்டு ஆரம்பிக்கணும் அப்படி ஆகாத கடவுளை தேடுகிற தேட்டம் வந்து அதிகமாக வேண்டும் என்று சொல்லுகின்றது மீட்டர் இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களுக்கு நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அடுத்த வருஷ அழிந்து போன பின்பு இந்த தோல் முதலாளர்கள் அழிந்து போன பின்பு மாம் தேவனை பார்ப்பேன் அவரை காணும் எனக்குள் சோர்ந்து இந்த வாஞ்சியாரின் உள்ளிருந்த எனக்குள் சோர்ந்து போகிறது அலேலியா ஆடு மாடுகள் களவாய்ப்பது என்கிற சோர்வல் அல்ல பத்து பிள்ளைகள் செத்து போயிட்டு அல்ல அது கருத்து கொடுத்தார் கருத்து கொடுத்தார் கருத்து நாமத்துக்கு சோத்திரம் உள்ளங்கால் வரைக்கும் ஊதல்கள் தவிர எல்லாமே அழுகி குழு குளித்து ஓட்ட வெட்டி சுரண்டிக் இருந்து கொண்டிருந்த பக்தன் சொல்லுகின்றார் இந்த வாஞ்சி நாளினுடைய உள்ளந்திரிங்கள் எனக்கூடிய சோர்ந்து போர் நிறைவரை கொஞ்ச நேரம் தான் சின்ன பிள்ளைகள் சாப்பிட்டு வாங்கி அடுத்த பிள்ளைங்க கொடுத்துட்டா போதும் ஒரு ஆரம்பிச்சிருவாங்க கொடுத்த உடனே பொறாம தூக்குறது கோணிக்கிறது பேசாமல் போறது எல்லாம் எதை காட்டுகிறது தெனிமா இது குழந்தைகளாக இருக்கு பால் மறக்க பண்ணாதலாக இருக்கிறோம் வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு இந்த உணர்வுகள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல் தேவன் அருகின்றதே அவர் அன்புள்ளவர் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு வேண்டும் விரும்புகின்ற பிறருக்கும் கொடுக்கட்டுமே அவர்களின் உணர்வுகளும் வராது போனால் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை தேவன் அருகின்ற அறிவில் இன்னும் வளரவில்லை என்பது சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்ற ஒரு எஜமான ஒன்று தோட்டத்தில் வேலை செய்வதற்கு ஆட்களை கூலிக்க அமர்த்தி கொண்டிருந்தாராம் ஒரு மக்களை வேலைக்கு அமர்த்தி ஒரு படம் ஒரு வெள்ளி காசு தருகிறேன் வேலை கிடைக்கல சரித்திராட்சி போங்க அனுப்பி அனுப்பி கடைசி சில பதினோராம் மணி நேரத்தில் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கூட ஒரு குண்டத்தாடை பார்த்து குறிப்பா பகல் பொழுதுகளை நிக்கிறீங்க வேலை செய்யக்கூடாது வேலை ஒரு ஆளுநர் தரல சாமி பெரு தோட்டங்களும் ஒரு மணி நேரமா கோர்த்து கூலி தர அவங்களும் வரை எல்லாருக்கும் கூலி கூட என்று சொல்லி சொல்லி அனுப்பிவிட்டார் பிந்தி வந்த ஆள் தான் முதல்ல சம்பளம் வாங்க வந்து முந்தினிருக்கிறது அப்படி பிந்தி வந்தவங்க போது அவருக்கு ஒரு படம் கூலி கொடுத்தோன்னு பெரிய முந்திரங்களா என்ன நினைச்சாங்க தெரியுமா நான் பகல் உங்க கஷ்டப்பட்டு முதல தோட்டத்தில் பெரிய வேலை முதலாவது கூலி பேசி வந்த மக்கள் வந்து ஒரு பணம் கொடுத்தவங்க ஒரு மணி நேரம் வேலை செய்தால எங்களுக்கு கூட சமமாக்கிட்டீங்களே எங்களுக்கு அப்படி கொடுக்க இல்லை உங்ககிட்ட ஒரு தானே பேசினேன் அது உனக்கு தந்துவிட்டேன் நான் தயாலனாக என்னுடையதை என்ன பெரிய நான் ஏன் கொடுக்க கூடாது நான் தயாராளனாக இருக்கும்போது வன்கடனாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவரி திருச்செம்பிள்ளைகள் ரொம்ப கவனமாக முயற்சி வந்தவர்கள் ஆசீர்விக்கப்பட்டு வளர்ச்சி அடைந்திருக்கலாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் விட்டு போகாது நான் வளர்ந்து கொண்டே இருந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் இது எந்த ஓமைக்கு காரணம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதனால் திருச்செண் பிள்ளைகளாக நம்மை கத்திர ஆசீர்வதி மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் வளர்ச்சி அடைய வேண்டும் வளர்ச்சி அடையும் பொழுது எல்லா நன்மைகளை கட்டணமாக தரப்புகிறார் இப்படி அத்தறிவு போன பிறகு சரியமில்லாத மழையை நாற்று படித்த பிறகு கட்டிய மனைவி தூசித்து சீவனை கூட கூடாத சாப்பிடாத மனுஷா என்று கேட்ட பிறகும் பாய் தருந்து பதறி வார்ப்பு கூட பேசவில்லை நாமக்கல் பேச்சு அடி உதவி நடந்திருந்த அறிக்கை செய்த பிறகு ஆனா இன்னப்படித்தான் எடுக்கிற அண்ண சின்ன பிள்ளை மாறுதான் அவன் குற்றினான் நானும் அவன் வெளிச்சம் காட்டினாட்டு நடந்து கொண்டாற்றங்களுக்கு நாம் தப்ப முடியும் என்று சொல்லுகின்றது நம்மை உலகம் பார்த்துக் கொண்டே இருக்கின்றது நம்மை சுற்றி வருகிற மக்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள் ஆயித்து கொழுங்காக போகிறார்கள் ஆடம்பரத்தை விட்டு விட்டார்கள் நல்ல காரியம்தான் ஆனா வார்த்தல சண்டை இன்னும் மாறல புரியமான அநேக அம்மா அம்மார் வீட்டில் சண்டை கதை ஜெனலாம் இப்படி நடக்குது என்ன பண்றது ஆனால் என்ன வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற வகையான வளருங்கள் இரக்கத்திலும் வளருங்கள் என்று சொன்னாலே சொல்லுகின்றார் புரியமான தேவ ஜனமே வாஞ்சிகளாம் என்ன தெரியுமா என் பேவன் உயிரோடு இருக்கிறார் கடைசி பூமி அறிந்திருக்கிறேன் ஆயிரம் சரிக்கும் தோல் மூலவாதர்கள் அருகி போன பின்பு இந்த மாமிசத்தில் இருந்து எவ்வளவு கண்களாலே நான் அவரை அன்னிய கண்கள் மற்றவர்கள் காட்சி கண்டு சொல்கிறதே அல்ல நானே அவரை காணுவேன் இந்த மாஞ்சியாளின் உயிர்கள் நீங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது பிரியமான சோர்வுதல் ஆன்மையில் இருக்கிறேன் மேல்ொள் மேல் எப்போ வந்திருக்கும் என்று சொல்லி நான் ஆராய்ச்சி ஆரம்பித்தேன் வேதம் கருத்தில் இல்லை சாட்சியும் உள்ள ஆட்கள் பக்கத்தில் இல்லை பார்க்க முடியும் என்கிற எண்ணம் அவருக்கு எப்படி வந்தது ஒருவேளில் ஆபரகாம்புடைய சரித்திரம் அவருக்கு தெரிந்திருக்கலாம் அவர் அவருடைய வாழ்க்கையை அவர் ஆண்டவரை பார்த்ததெல்லாம் அவருக்கு தெரிந்திருக்க முடியும் ஆகினால் இவருக்கு அந்த வாஞ்சிவிட்டது நானே அந்த ஆண்டவரை பார்க்கக்கூடாது உண்மையாக இருக்குமானால் பார்க்க முடியும் என்று நம்ம கட்டித்தருகின்றது பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார் ஆவியாக இருக்கிற கர்த்தரை அந்த மைவின் மேல் மைமடைந்து அவர் தரிசித்து மைமின் மேல் மைமியடைந்து மருவப்படுகிறோம் இந்து வருஷத்தில் போது நம் மகிமையின் சாயலாக பொழுது காணுகின்றோம் சில வேலைகளை உருவமாகவும் காணுகின்றோம் அந்த மாஞ்சி இருக்குமானால் நம்முடைய இயங்கிக் கொண்டே இருக்குமானால் நிச்சயமாக கருத்து நமக்கு தரிசனமாறும்போது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் அப்படி யோகத்தன் வாஞ்சித்துக் இருந்தாரோ ஆபரகாம ஆண்டவரை பார்க்க ஆசையா இருந்தார்கள் சொப்பரத்தில் ஆண்டரோடு கூட பேசிக் கொண்டிருந்தவர் சொப்பரத்தில் பேசுறது ஆகவே புத்தகத்தில் எழுதப்படவில்லை கொஞ்சம் ஆறுதல் கிடையாது அதுக்கப்புறம் அவர் ஆண்டவரை நேரடியாக பார்த்து வருகின்றார் தேர்வ ஜனமே அவருக்கு ரொம்ப நாள் ஆசை ஏராண்டவரை சொப்பரத்தில் மாத்திருந்தான் பேசினா ஏற வந்து ஒரு நாள் கூட என்னோடு கூட பேசக்கூடாதா என்று சொல்லி ஒரு நாள் வீட்டுக்கு ரெண்டு தேவதூரோடு அவர்கள் தகுதி பெற்றிருக்கின்றதாக நான் தெரியுமா சொந்த பார்க்கணும் துக்காரில் பார்க்கணும் ஊரில் பொறியாட்களை பார்க்கணும் அப்படி என்ன நம்பிக்கை நம்ம உண்டாக்கின ஆண்டவரை பார்க்க வேண்டும் உயிரோடு இருக்கிறார் மருத்துவ ஆசையாக இருந்தபடினால் அவன் கண்டு கழிவுதான் என்று சொல்லி இயேசுதான் உலகத்திற்கு வந்த பிறகு ஒரு நாள் யூதரிடத்திலே பேசும்போது ஆபரகம் இடத்திலே பேசும்போது சொல்லுகின்றார் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது ஒரு சிவவாசிகள உங்கள் பிதாவாகி ஆபரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான் கண்டு கழிகூர்ந்தான் என்று இயேசுநாதன் சொல்லுகின்றார் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் மக்கள் அறிந்திருக்கிறார்கள் அதை அவர் செய்ய முடியும் பெரிய வியாதியை குணமாக்க மாட்டார் பெரிய கடமை கொடுத்துக் கொள்ள மாட்டார் பெரிய பிரச்சனைகளை சால்வ் பண்ண மாட்டார் சின்ன சின்ன பிரச்சனைகளை இயேசு போகலாம் பெரிய பிரச்சனை தான் அது காவல்துறைக்கு போடும் கடன் வாங்க இப்படித்தான் நான் நினைக்கின்றே தவிர அந்த இயேசு நாள் எல்லாவற்றையும் அது எப்படி செய்வார் என்று சொல்லி அனுபவிக்கிற மக்களுக்கு மாத்திரம் தெரியும் இப்படியோ ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் தலைப்பனா யாபரம் இந்நாளை காண ஆசையாயிருந்தான் கண்டு கழிவுந்தான் எல்லாரும் ஆளுக்கும் ஒரு கள்ளத்துக்கிட்டாங்க வயசாகல ஒத்திரியோ ஆண்டுகளுக்கு முன்னாலும் செத்து போன பார்த்தேன் என்று சொல்லுகிறாயே என்று சொல்லும் பொழுது ஆவரகாமுக்கு நான் இருக்கிறேன் ஆண்டவரை அறியவில்லை அறியாத மக்கள் பேசிக் கொண்டது அறிந்திருந்தோம் சொல்லுகின்றவர்கள் சரியாக அறியாத இன்னும் ஆண்டுமுடி நன்மைகள் சரியாக பெற்றுக் கொள்ள முடியவில்லை ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் பலருக்கும் வரவில்லை பிள்ளைகளாகி நமக்கு அந்த விருப்பம் பார்க்க வேண்டும் என்று உணர்வு நமக்கு வருமானால் இப்பொழுதே அவரை பார்க்கலாம் புதிய தமஜனமே அதுபோல யோகத்திற்கு ஒரு ஆசை ஆண்டவரை பார்க்கலாம் என்று பார்த்து வருகின்றார் அது குறித்து அவர் சொல்லும் போது புத்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் என்பது கேள்விப்பட்டேன் ஆபரகாமி கேள்விப்பட்டிருக்கிறார் ஆமரகாமிப்படுத்தி அவரை பார்த்தார் அவருக்கு அதற்கு அப்புறம் ஆசீர்வாதம் உண்டானது இப்படி ஆபரகாமி குறித்து அவர் கேள்விப்பட்டிருந்தபடி நான் என் காதினாலுமே கேள்விப்பட்டேன் இப்பொழுது கண்கெழுமை காடுகின்றது இந்த மாஞ்சிய கட்டாயமாக யாருக்கும் தரிசனமாறுபாலைக்கு தட்டுகிறேன் ஒரு சத்தத்தை கேட்டு கடமை திறந்தா நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு போதிலம் பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றான் அதனால் இப்படி இருந்தம் இறைவனுக்காக திறக்கப்படட்டு இறைவனை பார்க்க வேண்டும் அவரோடு கூட பேச வேண்டும் உடல் உறுப்பமானால் நம்முடைய கடன்கள் மாறிவிடும் நம்முடைய பெரிய வியாதி மருத்துவ செங்க பண்ணியிருப்பார்கள் வியாதி கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை அழுகிக்கொண்டே புகுண்டும் சோறு அழுகி போயிட்டது அவருடைய மீட்பு உயிரோடு இருக்கிறார் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நான் அவரை பார்க்க முடியும் செத்து போனவர்களை பார்க்கால வச்சு போட்டாங்க ஒரு பகுதினர்கள் செத்து போட்டால் பார்க்க முடியாது பணத்தை பார்க்கும் என்று பார்க்கிறார்கள் நம்ம அப்படி அல்லா அந்த பிடிக்கு நம்ம ஒரு விட ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார் நீங்கிவிடு இறந்து போன ஆசிர்வாதங்களாக செத்து போன பத்து பிள்ளைகளும் அப்படி ஆண்களும் தவறு நம்ம உலகத்திலே தரித்திர்களாக மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக அல்ல அதை பெற்றுக் கொள்கின்ற நிறைமைகளை சரியாக கற்று இறைவனை அறிகின்ற அறிவியலில் வளர்ச்சி அடைந்து இறையாசியை நிறைவாக பெற்று இந்த உலகத்திற்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவருமே அழைத்திருக்கின்றால் வருஷத்தில் அறிவிலே நாம் தீவிரமாக வளர்ச்சியடைய வேண்டும் ஆண்டரோடு கூட பேச வேண்டும் நம்முடைய ஆண்டவரை பற்றி பிறகு அறிவிக்க வேண்டும் நம்மை சுற்றியு மக்கள் எல்லாரும் இறை பற்றி சுமித்திருக்க வேண்டும் என்ற உணர்வுடையவராக மாற என்பதை குறித்து சொல்லிக் கொள்ளுகின்றோம் நமக்கே அவங்க ஆசிரியக்கப்பட்டு எப்படி கிடக்கட்டும் கற்றுத்தால் சீடர்களாக நம் மாற்றமடைந்து பேசுவை பார்த்தவர்களோடு கூட பேசக்கூடியவர்களாக மாறி இந்த உலகத்திலே நமக்கு அருமையானவர்கள் தெரிந்தவர்களுக்கெல்லாம் அந்த இயேசுவை செம்மையாக அறிவித்து அவர்களை பேசுவதிலே வரவழைத்து ஆசிர்வதித்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய மக்களாக வரக்கூடிய ஆண்டிலே நாம் மாற வேண்டும் என்று ஆலியான ஒரு உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களில் பூமியின் மேல் இருப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் சில பக்தன் அவரை பார்க்க வேண்டும் இந்த சர்வத்தின் தோல் முதலில் ஆறுகள் அணிய போன இந்த மாமிசத்தின் பார்ப்பேன் அந்நிய கண்களையோட சொந்த கண்களாலே கண்களாலே அவரை காணுவன் என்று சொன்னது போல இந்த மாம்சியாளின் உள்ளின் வீரர்கள் சோர்ந்து போறது என்று போல நம்முடைய உள்ளங்கள் எப்படி ஆகட்டும் நாம் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற உணர்வு கூட மாறட்டும் அப்போது நாம் இறைவனை காணுவோம் எல்லா குறைகளும் நிறைவாகும் என்று ஆதியானவர் சொல்கிறார் தற்பொழுது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆம்